நாட்டு நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக உங்கள் அலமையிலும் முகம் என்றும் நிலைமையுடன் இருக்க எளிய முறை பசு நெய்ய ஒரு பவுல் எடுத்துட்டு நல்லா தீச்சு மசாஜ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குழந்தை நீரால கழிவிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் தூளோட பசுநெய் கலந்து நன்றாக குழைத்து இத முகத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் உற வச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தை நீரால கழவிட்டு வரலாம் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா என்றும் இளமையுடன் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்